அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் தான் எருக்கும் கனவை கண்டால் தன் இடதுபுறம் மூன்று முறை துப்பட்டும் சைத்தானை விட்டு மூன்று முறை அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேவது என்று மூன்று முறை கூறட்டும் தாம் படுத்திருக்கும் நிலையிலிருந்து மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொள்ளட்டும் இன்று நபிசல்லமாக மாணிந்து செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு இரண்டு ஆறு இரண்டு